நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் சிலருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் அதாவது அடி வயிற்றுல கொடுக்கூடா இருக்கும் தோல் நிறம் இருக்கும் அது கருவுற்ற தாய்மார்களுக்கு அல்லது இந்த எடை கூருடினவர்கள் எடை குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது அந்த அடையாளத்தை பூக்கிறதுக்கு நம்ம வந்து சோற்று கற்றாழி சாறு எடுத்து அது கூட ஒரு சிறு துளிகள் எலுமிச்சம் சாறு கலந்து அதனால மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டெச் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இந்த தோலின் நிறம் மாறி பழைய நிலைக்கு வந்துரும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்